பூமியில் நம்முடைய மனித வாழ்வு வளம் பெற நாளும் தெய்வங்களின் திருவருளை நாம் நாடி நிற்கின்றோம் அந்த வகையிலே பூமி வாழ்க்கை பொருளாதார வளத்துடனும் உறவு சிறப்புடனும் திகழ்வதற்கு மக்கள் திருமகள் என்றும் செந்திரு என்றும் வாயார வாழ்த்தி மகிழ்கின்ற மகாலட்சுமியின் கடாட்சத்தை நாடி நிற்கின்றார்கள் அந்த திருமகளை வருக வருக என்று வரவேற்காதார் யார் அவளுடைய அருளும் கருணையும் இருந்தால் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறலாம் என்கின்ற எண்ணத்தோடு அவளது கடாட்சத்தைப் பெறவும் அவ்வாறு அவளது கடாட்சத்தை பெற்றுவிட்டால் அதை தக்கவைத்துக் கொள்ளவும் நாள்தோறும் மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் அந்த லட்சுமி கடாட்சமானது மகாலட்சுமி தேவியின் மகிமையாக நம் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் நம்முடைய வணிகத்தலங்களிலும் நம்முடைய வேலைத்தலங்களிலும் நிறைந்து நமக்கு எல்லா நலனையும் வழங்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நம் அனைவரின் மனதிலேயும் இருக்கிறது அவளது கடாட்சத்தை நாம் பெறுவதுதான் எப்படி அந்த கடாட்சத்தின் சிறப்பும் பெருமையும் என்ன அந்த மகாலட்சுமி தேவிக்கு உகந்தவர்களாக நாம் நடந்து கொள்வது எங்கனம் வேகளையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் இந்த மகாலட்சுமியின் மகிமை என்கின்ற ஒரு தலைப்பாக மலர்ந்திருக்கிறது நம்முடைய வழிபாட்டுக்கெல்லாம் உரியவராக அதிலும் முதல் வழிபாட்டுக்குரியவராக இருக்கின்ற விநாயகப் பெருமானை நாம் வணங்கித் துதிக்காமல் வேறெந்த ஒரு செயலையும் நாம் தொடங்குவதில்லை விநாயகருடைய அருளிலே திழைத்த நம் தமிழ் மூதாட்டி அவை விநாயகனை வணங்கினால் நாம் என்னென்ன சிறப்புகளையெல்லாம் பெற என்று சொல்லும்போது விநாயகரை வணங்குங்கள் உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என்று தொடங்குகிறாள் வாக்கு வார்த்தைக்கு கல்வி என்று பொரு வாக்குண்டாம் விநாயகரை வணங்கினால் நல்ல கல்வி கிடைக்கும் என்று சொன்னவள் நல்ல மனமுண்டாம் என்றாள் நல்ல மனதோடு இந்த உலகில் வாழ்கிற மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதும் நாம் வாழ்வதைப் போல பிறர் வாழ வேண்டும் என்று எண்ணுவதும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டிருப்பதும் நல்ல மனமுடையவர்களின் இயல்பாக அமைந்திருக்கின்ற விருப்பங்கள் ஆக விநாயகரை வணங்கினால் நல்ல மனத்தோடு நீங்கள் வாழலாம் பெறலாம் என்று சொல்லுகிற அவைண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று சொல்லி மாமலரால் நோக்குண்டாம் என்று சொன்னாள் நீங்கள் விநாயகரை வணங்கினால் லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கலாம் என்று அவை குறிப்பிடுகிறாள் இதன் உட்பொருள் என்ன என்றால் நாம் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு கல்வியும் நல்ல மனமும் எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல நமக்கு பொருளாதார சுவிட்சமும் தேவைப்படுகிறது எனவேதான் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று அவ்வை பாடினாள் மாமலராள் என்று சொல்லப்படுகிற அந்த செந்திரு மகளின் கடைக்கண் நோக்கம் நமக்கு கிடைக்குமானால் இந்த பூமியில் நிறைந்த பொருளை மட்டுமல்லாமல் உறவையும் பெற்று வாழலாம் நிறைய பேர் மகாலட்சுமி கடாட்சியம் என்றால் பெட்டியில் பணம் வந்து குவிவதுதான் மகாலட்சுமி கடாட்சியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யங்களின் தலைவியாக இருக்கிற மகாலட்சுமியின் கண் பொருளை மட்டும் அல்ல நாம் வாழுகிற காலத்தில் புகழோடு வாழ வேண்டும் என்றாலும் அது லட்சுமி கடாட்சந்தான் நம்முடைய உறவு முறைகள் நம் உற்றார்களும் நமக்கென்ற நல்லெண்ணம் மனதில் தேக்கி வைத்திருக்கிற சூழ்நிலையை வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதுவும் மகாலட்சுமி தேவியினுடைய கடாட்சந்தான் ஆக நம்முடைய உறவுகள் பலப்படவும் உறவுகளால் நாம் மகிழ்ச்சி அடையவும் நாம் வாழுகிற காலத்தில் புகழைப் பெறவும் நாம் பொருளாதார தட்டுப்பாடு இல்லாமல் பூமியில் வாழவும் நம்முடைய வாழ்க்கை சோபிக்கவும் லட்சுமி தேவியின் கடாட்சியத்தையும் கருணையும் நாம் பெற வேண்டியது மிகவும் அவசியம் இதைத்தான் மாமலரால் நோக்குண்டாம் என்று அவ்வை குறிப்பிடுகின்றாள் அந்த மகாலட்சுமி தேவி நமக்கு நல்ல கருணையும் அருளும் பாலிக்க வேண்டும் அவளது கடைக்கண் கடாட்சியத்தைப் பெற்றவர்கள் எத்தனையோ சுபிட்சங்களைப் பெற்று இந்த பூமியில் ஆனந்தமாக வாழ்ந்ததாக வரலாறு உண்டு பொதுவாக இந்த உலகத்தில் மக்கள் மத்தியில் நிலவுகின்ற ஒரு எண்ணம் இந்த காலத்தில் தாங்கள் வாழ்கிற பூமியில் அவர்கள் நினைத்தபடி பொருளாதார சுபிட்சத்தை பெற முடியவில்லை என்றால் மனதில் வருத்தமும் கவலையும் ஏற்பட்டு ஏன் என்னால் பொருளாதார வளத்துடன் வாழ முடியவில்லை பொருளாதார வளத்துடன் வாழ்கின்றார்கள் அவர்களைப் போல் ஏன் நான் இல்லை என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் மனதில் எழும்போது ஏதோ ஒரு திசையில் இருந்து அவர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது அது என்ன என்றால் போல பிரிவியில் நீ புண்ணியம் தேடியிருக்க மாட்டாய் ஆகவே இந்த பிரிவியில் பொருள் வளத்தை துயிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு இல்லை என்று ஒரு பதில் வந்து சேரும் இந்த பதில் காலங்காலமாக நம் பூமியில் இருந்து வருகிற பதில்தான் இந்த கேள்வியும் பதிலும் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்தில் மற்றொரு மனிதன் கேட்கிறான் நான் சென்ற பிரிவியில் செய்த வினையின் காரணத்தினால் இந்த பிரிவியில் நான் பொருளாதார சுபிக்ஷம் இல்லாமல் வாழ்கிறேன் என்றால் நான் வாழ்கிற இந்த காலத்தில் தெய்வங்களையெல்லாம் தொழுகிறேனே மகாலட்சுமியை வணங்குகிறேனே அப்படியானால் அதற்கு இந்த பிரிவியில் எனக்கு பலன் இல்லையா என்கின்ற இன்னொரு கேள்வியும் மற்றொரு பக்கம் நிற்கிறது இந்த சிக்கலான ஒரு கேள்விக்கு பொருள் நிறைந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கென்று ஒரு தகுதியான நபர் யார் என்று சிந்தித்தால் தகுதியான ஒரு பதிலை ஆதிசங்கர பகவத் பாதர் நமக்கு தருகின்றார் கேரளத்திலே காலடி என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு ஆச்சாரசீலனாக வாழ்ந்த தவமனிவனைப் போல் வாழ்க்கை நடத்திய அயாசகன் என்கிற ஒரு மனிதன் கொஞ்சம் கூட தர்மத்தை விட்டு விலகாதவன் பகவானிடத்தில் நிறைந்த பக்தி உடையவன் ஆனால் அவன் வீட்டிலே வறுமை தாண்டவம் ஆடி ஏகாதசி வந்தால் வைணவர்கள் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்திக்கொண்டு விரதமாக இருந்து பெருமாளின் பேரருளை பெறுவார்கள் அடுத்த நாள் காலை துவாதசி வரும்போது துவாதசி பாரணை என்கின்ற பெயரால் பெருமாளின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே தங்கள் விரதத்தை முடிப்பார்கள் ஆண்டுக்கு ஒருமுறை வருகிற அந்த ஏகாதசியை பெரிய ஏகாதசி என்று சொல்லுவது பழக்கம் மாதந்தோறும் வருகிற ஏகாதசியையும் வைணவ பெருமக்கள் கடைபிடித்து பெருமாளின் பேரருளைப் பெறுவார்கள் ஏகாதசி என்று விரதம் இருந்தால் வைகுந்தம் சென்று சேரலாம் பெருமாளின் திருவருளுக்கு ஆளாகலாம் என்பது நம்பிக்கை காலங்காலமாக இந்த ஏகாதசி விரதத்தை மிக சிறப்பாக கடைபிடித்து வந்த அந்த அயாசகன் என்கின்ற பரம பக்தன் அவனுடைய வீட்டில் ஏகாதசி மட்டுமில்லை அவனது வறுமையினால் ஏறக்குரிய எல்லா நாட்களுமே ஏகாதசியைப் போல உணவில்லாத வறுமையில்தான் அவன் வாடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய பக்தியையும் வைராக்கியத்தையும் அவனுடைய வறுமை கொஞ்சம் கூட குலைத்துவிடவில்லை ஒரு நாள் விரதம் இருந்துவிட்டு துவாதசி பாரணை முடிப்பதற்காக ஒன்றுமில்லாத அந்த வீட்டில் பசியை அமர்த்தி கொள்வதற்கு எந்த ஒரு பொருளும் குழித்துவிட்டு வந்து ஒரு நெல்லிக்கனியை மட்டும் வைத்து விட்டு புறப்பட்டான் அயாசகர் அந்த நெல்லிக்கனியும் கூட ஒரு பக்கத்தில் சற்று அழுகிய நெல்லிக்கனிதான் முக்கால் பகுதி நன்றாகவும் கால் பகுதி அழுகியதாகவும் காடப்பட்ட ஒரு நெல்லிக்கனி பாரணை செய்வதற்காக குளித்துவிட்டு வருகிற கணவனுக்கு அந்த நெல்லிக்கனியை தவிர வேற எதுவும் இல்லாமல் இருந்த காத்துக்கொண்டிருந்தாள் பாரணை முடித்தாக வேண்டும் அந்த நேரத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர் குழந்தையாக ஏழு வயது பாலகனாக இருந்த ஆதிசங்கரர் அந்த காலகட்டத்தில் இந்த அயாசகனுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டு பிக்ஷாந்தேகி என்று குரல் கொடுத்தார் வந்து பார்த்தாள் ஏதோ தெய்வமே குழந்தை வடிவமாக மாறி கரங்களால் ஒரு பிக்ஷாத்திரத்தை பிக்ஷாந்தேகி என்று சொன்ன அந்த அருமையான குரல் அந்த தாயாரின் உள்ளத்தையெல்லாம் உருக்க தொடங்கியது வந்து பார்த்தவள் நினைத்தாள் இந்த குழந்தைக்கு பிக்ஷை போடுவதற்கு கூட இந்த வீட்டில் ஒன்றுமில்லையே நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டு போன நெல்லிக்கணியை அந்த பெண்மணி அந்த நெல்லிக்கனியை மட்டும் அல்ல வேறொன்றும் இல்லையே இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு என்று நினைத்த அவளது இயக்கம் கண்களில் கண்ணீராக பெறுகிற்று ஆக பிக்ஷா பாத்திரத்தில் நெல்லி கணியம் விழுந்தது அதோடு சேர்ந்த ஒரு துடி விழுந்தது என்று ஆதிசங்கருடைய மனதிலேயே வருத்தம் வந்தது நாம் கூட நினைத்து பார்க்கலாம் ஞானத்தினுடைய உச்சத்தில் இருந்து ஆதிசங்கர பகவத்பாதர் உண்பதற்கு ஒன்றுமே இல்லாத வீட்டு வாசலில் போயா பிட்சை கேட்பது இருக்கிற வீட்டு வாசலில் போய் கேட்டிருக்கலாமே என்று நாம் கூட நினைக்கலாம் ஆனால் அயாசகன் வீட்டில் எதுவும் இல்லை என்று தெரிந்துதான் ஆதிசங்கரர் என்று சொன்னார் ஏனென்றால் இல்லாத வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு போய் நிரப்ப வேண்டும் என்கிற ஆதிசங்கரருடைய எண்ணம் தான் இல்லாத அயாசகன் வீட்டு வாசலில் அவரை கொண்டு போய் நிறுத்தியது அழுகிய நெல்லிக்கனி பாத்திரத்தில் விழுந்த மாத்திரத்தில் அதோடு சேர்ந்து விழுந்த கண்ணீரையும் பார்த்து உருகிப் போன ஆதிசங்கரர் மகாலட்சுமி தேவியை நினைத்து நாம் எப்படி இப்பொழுது லட்சுமி தேவியே நீ வர வேண்டும் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் எங்கள் இல்லத்தையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்று நாம் இப்பொழுது எப்படி அவளது கடாட்சத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ அதுபோல அன்று ஆதிசங்கரர் காலடியிலே அயாசகன் வீட்டு முன்னால் நின்று கொண்டு அந்த லட்சுமி தேவியை அழைத்தார் அழைத்தவர் சொன்னார் அம்மா இந்த பரம பக்தனுக்கு ஏன் இந்த வறுமை இவனுடைய வறுமையை போக்கி நீ அவனுக்கு செல்வ வளத்தை புழிய வேண்டாமா நீ எல்லாருக்கும் செல்வத்தை அள்ளி தருகிற தேவி அல்லவா என்று ஆதிசங்கரர் லட்சுமி தேவி அழைத்தார் அழைத்து கனகதாரை என்று சொல்லப்படுகிற அபூர்வமான மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை அந்த வீட்டு வாசலிலேயே நின்று பாட ஆரம்பித்தார் அவர் கனகதாரையை பாட ஆரம்பித்தார் செல்வ வளத்தை கொடு என்று மகாலட்சுமியை யாசிக்கத் தொடங்கினார் அப்பொழுது லட்சுமி தேவி ஆதிசங்கருடைய தர்மிஷ்டன்தான் இவன் எப்பொழுதும் பெருமாளை சிந்தித்துக் கொண்டிருப்பவன் தான் விடாமல் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவன் தான் இருந்தாலும் இந்த பெருவியில் அவன் செல்வந்தனாக இருப்பதற்கு எந்த வழியும் இல்லை ஏனென்றால் போன பெருவியிலே இவன் செய்திருக்கிற வினை இந்த பெருவியில் அவன் வறுமையாளனாக இருந்து கொண்டிருக்கிறான் மாற்றுவதற்கு வழி இல்லை என்று லக்ஷ்மி ஆதிசங்கரருடைய செவிமலர்களில் வந்து சொன்னாள் அதை கேட்ட ஆதிசங்கரர் சொன்னார் அம்மா போன பெருவியில் ஒருவன் செய்த வினை இந்த பெருவியில் அவனை தரிதிரனாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பெருவி முடிகிற வரையிலையும் அவன் வறுமை தீர்வதற்கு வேறு வழி இல்லையா அப்படியானால் அவன் உன்னை கையெடுத்ததனால் அடைய போகிற பயன்தான் என்ன என்று லட்சுமி தேவியவே ஆதிசங்கரேன் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் சித்திரை மாதத்தின் கோடை எங்கு வெயில் எரிக்கிறது நடக்கிற மனிதர்களின் கால்களெல்லாம் கொப்பளிக்கிறது அவர்கள் தலையின் மேல் அடிக்கிற வெயிலில் கபாலமே பிழந்து போவதைப் போல உஷ்ணம் து ஆனாலும் அவ்வளவு கடுமையான கோடைகால வெப்பத்தை தாங்க முடியாமல் தகித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த கோடை வெப்பத்தை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லையே என்று மனிதர்கள் வாடி நிற்கும் போது அந்த கோடைகாலத்திலேயும் எதிர்பாராமல் எங்கிருந்தோ ஒரு குளிர்ந்த காற்று வீசுகிறது திடீரென்று ஒரு மழை மேகம் வருகிறது உடனே மக்கள் கோடை மழை வரப்போகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் வானிலிருந்து சரேல் என்று மழைத்தாறை பூமியை நோக்கி வருகிறது பத்து நிமிடங்களில் பூமியின் வெப்பம் தணிகிறது மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அம்மா கோடைகாலம் என்றால் அந்த கோடை காலத்தில் வெயில் எரிக்கத்தானே வேண்டும் வெப்பம் இருக்கத்தானே செய்யும் ஆனால் தாங்க முடியாத வெப்பத்தால் மக்கள் தகிக்கும் போது கோடை என்றும் பாராமல் ஒரு மழை மேகம் ஓடிவந்து அழகான நீர்த்தாறைகளை பொழிந்து வெப்பத்தை போக்குவதில்லையா ஒரு மேகமே பூமிக்கு அவ்வளவு கருணை காட்டும் போது வறுமை என்கிற வெப்ப தீயில் வாடிக்கொண்டிருக்கிறாட்டக்கூடாது அவன் போன பிரிவியில் செய்த வினையினால் இந்த பிரிவியில் துன்பப்படுகிறான் என்று நீ சொன்னால் அது நியாயமாகுமா இந்த அயாசகன் எவ்வளவுதான் தீமை செய்திருந்தாலும் அந்த வினையின் மூலமாக அவன் வெயில் போல் இப்பொழுது எரிக்கப்பட்டாலும் அந்த வெம்மையினால் அவன் தகிக்கிற நிலைமைக்கு வந்தாலும் அதையெல்லாம் மாற்றி போடை மழை மேகத்தைப் போல உனது கடாட்சத்தை அவன் மேல் வர்ஷித்து அயாசகனுடைய வறுமையைப் போக்கி அவனுக்கு செல்வ வழக்க வேண்டும் என்று கனகதாரே என்கிற அபூர்வமான அந்த ஸ்தோத்திரத்தை காலடியிலே அந்த அயாசகனுடைய வீட்டிற்கு முன்னால் நின்று கொண்டு மகாலட்சுமி தேவியை நோக்கி ஆதிசங்கரர் பாடி அருளினார் ஆகாசத்திலிருந்து பாடி முடித்த மாத்திரத்தில் நெல்லிக்கனிகள் சாதாரண நெல்லிக்கனிகள் அல்ல தங்க நெல்லிக்கனிகள் ஆகாசத்திலிருந்து கீழ்நோக்கி வர்ஷிக்க தொடங்கியது அதை பார்த்த மாத்திரத்தில் அயாசகனுக்கு மட்டுமல்ல அங்கு வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் மனதெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இன்றைக்கும் காலடியில் இருக்கிற அந்த சின்ன கிராமத்திலே உள்ள நெல்லிக்கனி பொழிந்த அந்த வீடு இப்பொழுதும் சொர்ணத்து வீடு என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு மேன்மையான வீடாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் நாம் எவ்வளவுதான் பாவதோஷங்களினால் இந்தியில் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தாலும் நமக்கு கருணை பாலிப்பது என்று மகாலட்சுமி முடிவு செய்து விட்டாள் என்றால் அந்த கருணை அவளது கடாட்சமாக நம்மை நோக்கி பெருகி வருகிற போது ஒரு நொடியில் நம்முடைய வறுமையெல்லாம் விலகி போகிறது நமக்கு சுவிட்சமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்க காலங்காலமாக இந்த பூமியில் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்விக்கு ஆதிசங்கரர் அருமையான ஒரு பதிலை தருகிறார் செந்த பெருவியின் பாவம்தான் இந்த பெருவியில் தரித்திரமாக மாறி உன்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மாற்றாக கவலைப்படாதே அறிந்தும் அறியாமலும் நீ செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் இந்த பிரிவில் லட்சுமி தேவியின் கருணையும் அருளையும் நாடு தெய்வத்தை வணங்கு தெய்வத்தால் ஆகாதது எதுவும் இல்லை எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் அதை போக்கி உன்னை ஆதரிக்கிற அருளும் கருணையும் தெய்வத்தினிடத்தில் உண்டு என்கின்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை ஆதிசங்கரருடைய கரகதாரை நம் மனதிலெல்லாம் பதிக்கிறது இது அயாசகனுக்காக ஆதிசங்கரர் பாடியது மட்டும் மகாலட்சுமி தேவியின் கருணையை நாடக்கூடிய எல்லாருக்கும் இந்த கனகதாரை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் லட்சுமி தேவியினுடைய கருணையும் அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான தோத்திர பாமாலையாக இருக்கிற கனகதாரையை அவளது பேரருளை பெறுவதற்காக நாம் பாராயணம் செய்வோம் என்றால் நம்முடைய வீடுகளெல்லாம் லட்சுமி கடாட்சத்தினால் நிரமும் பழங்காலத்திலிருந்து நம் நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது வெள்ளிக்க என்று வந்துவிட்டால் வீட்டை அருமையாக தூய்மை செய்து மெழுகி மாக்கோலம் போட்டு மாவிலை தோரணம் அமைத்து விளக்கேற்றி வைத்து தூப தீபம் கமலச் செய்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வெள்ளிக்கிழமையில் இறைவனை வணங்கி நம்முடைய வீடுகளை திருவருளால் நிரப்புகின்ற ஒரு பழக்கம் பழங்காலத்திலிருந்து இன்று வரையிலேயும் நம் நாட்டில் வருகிறது வெள்ளிக்கிழமை என்பது வாரத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் அதனை சுக்கரவாரம் என்று நாம் அழைக்கின்றோம் சுக்கிர பகவான் தான் மனிதர்களுக்கு பொருளாதார சுவிட்சியத்தை தருவதற்கு கிரகமாக இருக்கிறவன் மேல் அரசாட்சி செய்யக்கூடியவளாக இருக்கிறவள் மகாலட்சுமி தேவி ஆகவே சுக்கரவாரம் என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவியினுடைய அருளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் ஆகி நம்முடைய இல்லங்கள் அவளது பேரருளால் நிரம்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய வீடுகளை தூய்மைப்படுத்தி தூப தீபத்தினால் மகிமைப்படுத்தி நம் வீட்டு தெய்வங்களை வணங்கி வாழ்த்தி லட்சுமி தேவியின் பேரருளை பெறக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நம்முடைய மூதாதியர்கள் ஒரு நல்ல வழியாக காட்டி நம் வீடுகள் லட்சுமி கடாட்சியத்தை பெறக்கூடிய தகுதியுடைய சூழ்நிலையில் இருக்குமானால் தங்குதடையில்லாமல் அவளது கடாட்சம் நம் இல்லங்களில் வந்து நிரம்பிக் கொண்டுதான் இருக்கும் பொறுத்த வரையில் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மற்றொரு சந்தேகமும் சாதாரணமாக மனிதர்கள் சொல்லுவார்கள் சரஸ்வதி தேவி அருள் பாலித்தாள் என்றால் அவளது கடாட்சம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் கிடைக்கும் ஆயுள் முழுவதும் கிடைத்த சரஸ்வதி தேவியின் கடாட்சம் அவன் இந்த உலகை விட்டு போன பிறகும் கூட நிலைத்திருக்கும் ஒருவனை அறிவுடையவனாக செய்து அவனுக்கு ஞானத்தை தந்து அவனுடைய சிந்தனையை தூண்டி வளர்த்து எழுத்தாலும் பேச்சாலும் சிந்தனையாலும் அவனை உயர்த்தி அவன் அறிவு பலருக்கும் பயன்படும்படியாக செய்கிற கடாட்சத்தை பொழிகிறவள் சரஸ்வதி தேவி அவளது கடாட்சம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும் அவன் வாழ்நாள் முடிந்த பிறகும் அவன் அறிவை புத்தக வடிவமாக பூமி பெற்று அதன் பலனை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும் அவனுடைய பெயர் என்னாலும் அறிவு சிறப்பினால் கிடைத்த அவனது திறமைக்கான புகழ் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான் ஒருவனுக்கு அருள் பாலிப்பாள் பிறகு செல்வம் என்று சொல்லுகிறார்களே அதன் அதிபதியாக இருக்கிற லட்சுமி தேவியும் செல்வோம் செல்வோம் என்று உருண்டோடி கொண்டேதான் இருப்பாள் ஒரு இடத்தில் நிலையாக இருப்பதில்லை குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் ஒருவருக்கு அருள் பாலிப்பாள் என்று குறிப்பிடுகிறது என்றால் சரஸ்வதி தேவியை போலவே நிலைத்த அருளையும் கருணையும் பாலிக்கிறவள் தான் மகாலட்சுமியும் மகிமையான மகாலட்சுமி தேவியின் கடாட்சமும் ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் கிடைக்கும் பிறகு அவனுடைய தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு செல்வத்தை அள்ளி வழங்குகிறவள் புகழை அள்ளி வழங்குகிறவள் நம் உறவை பலப்படுத்துகிறவள் ஆனால் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நமக்கு அவள் அருள் பாலிக்கிறாள் என்று மனிதர்கள் நினைக்கின்ற எண்ணம் எப்படி உருவாயிற்று என்றால் அவளது கடாட்சத்தை குறிப்பிட்ட காலம் வரையிலேயும் பெறக்கூடிய தகுதி உடையவர்களாக மக்கள் இருப்பதும் பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் அசட்டையாக இருப்பதனால் அவர்களே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சியத்தை இழந்து போவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குவதும் தான் அவளது திருவருளை தொடர்ந்து பெற முடியாத நோக்கி மக்களை அழைத்து செல்லுகிறார் இதை பற்றி நம்முடைய சமய நூல்கள் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதன் தன்னு மகாலட்சுமியின் கடாட்சியத்தை பெறக்கூடியவனாக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய தகுதியை ஒரு மனிதன் பெறுவது எப்படி என்று கேட்டால் நம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அவன் தெய்வ பக்தி உடையவனாகவும் நித்திய கடமைகளை செய்யக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் காலையில் பொழுது விடிந்த பிறகு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக படுத்த படுக்கையில் வீழ்ந்து கிடக்கிறவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் லட்சுமி தேவி அவனை தேடி வருவதில்லை ஆகவே நம்முடைய பெரியோர்கள் அதிகாலையில் துயில் எழ வேண்டும் நல்ல நீரில் நீராடி புரத்தையும் அகத்தையும் தூய்மை செய்து கொண்டு வணங்க வேண்டும் வீடுகளில் திருவிழக்கேற்று இறைவனை நமக்கு அருள் பாலிக்க வருகின்ற லட்சுமி தேவியின் கடாட்சியத்தை பெறுவதற்காக நம்முடைய வீட்டின் முற்றத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மை செய்து கோலமிட்டு இந்த வீட்டிற்குள் புகுந்து இருந்து தங்கி நாம் அருள் பாலிக்கலாம் என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கு சில முக்கியமான இது போன்ற நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் நமது அருள் நூல்களில் காலங்காலமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லி அறிவுறுத்தி வந்திருக்கிறார்கள் மகாலட்சுமி தேவியின் கடாட்சத்தை பெறுவதற்கு தன்னை முதலில் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவனுடைய மனதில் இறை உணர்வும் இறை நம்பிக்கையும் எப்பொழுதும் சுடர் விடுகிற சூழ்நிலையில் இருக்குமானால் அவன் மனோ உடையவனாகவும் தன்னம்பிக்கை உடையவனாகவும் செய்கின்ற செயல்களில் ஒரு உறுதிப்பாடும் ஒரு பிடிப்பும் உடையவனாகவும் அவன் இருப்பான் நம்முடைய தன்னை விட வயதில் அதிகமான அனுபவசாலிகளான பெரியவர்களை மதித்து நடக்கிறவனாக இருக்கிறானோ அவனுக்கு மகாலட்சுமி தேவியின் கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்று மனிதர்கள் பூமியில் வெற்றி அடையக்கூடிய மனிதர்களின் பின்னணி எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால் அவர்கள் உழைத்த உழைப்பு அவர்கள் சம்பாதித்த பணம் அவர்கள் பெற்ற கல்வி அவர்களது திறமை அவர்களுடைய ஆற்றல் இவைகளையெல்லாம் விட இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானதாக அவர்களது பின்னணியில் வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கும் அதில் ஒன்று என்ன என்றால் வயதில் பெரியவர்களான அனுபவசாலிகளான பெரியவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவர்களது பின்புலத்தில் ஒரு முக்கியமான உந்து சக்தியாக இருந்து கொண்டிருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் மற்றொன்று அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கை அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களிடத்தில் அபிமானமும் மரியாதையும் உடையவன் உழைக்கக்கூடிய திறமுடையவனாக இருந்தால் அவனது ஆற்றிலும் திறமையும் உழைப்பும் அறிவும் சேர்ந்து பல மடங்கு பரிணமிக்க தொடங்குகிற நம்முடைய சமய இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது மகாலட்சுமி யாருக்கு அருள் பாலிக்கின்றாள் உழைக்கிறவனுக்கு அருள் பாலிப்பாள் சுறுசுறுப்பானவனுக்கு அருள் பாலிப்பாள் சோம்பேறிக்கு அருகில் அவள் செல்வதே இல்லை பொழுது விடிந்த பிறகு படுத்து தூங்குகிறவன் லட்சுமி தேவியை பற்றி கற்பனை செய்து பார்க்க வேண்டிய தேவை கூட இல்லை பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவனுக்கு அருகில் அவள் செல்வதில்லை என்ன சொன்னார்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களது உடம்பில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் உறுப்புகள்தான் ஆனாலும் உழைக்கிற மனிதனுக்கு செயல்படுகிற மனிதனுக்கு அவன் மூளை எப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல அந்த இயக்கத்திற்கு ஏற்றபடி ஒத்தாசை செய்வதற்கு அவன் கைகளும் கால்களும் சரியான விதத்தில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை வணங்கும் போது அதனால்தான் மனிதர்கள் இறைவா என்னுடைய காலுக்கும் கைக்கும் சக்தியை கொடு என்று வணங்குகிறார்கள் இந்த கைகளினால் பல்வேறு விதமான செயல்களை செய்கிறோம் நம்முடைய கால்கள் நடந்து நடந்து வாழ்நாள் முழுவதும் நம்மை சுமந்து கொண்டு அங்கும் இங்கும் சென்று கொண்டே இருக்க இப்படி தடைப்படாத ஆற்றல் நம் கைகளுக்கும் கால்களுக்கும் கிடைப்பதற்கும் கூட நமக்கு லட்சுமி கடாட்சம் மிகவும் தேவை நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள் இரண்டு கரங்களையும் விரித்துப்பார் காலையில் பொழுது விடுகிற போதே நீ முதலில் பார்க்க வேண்டியது உன் கரங்களைத்தான் இரண்டு கரங்களையும் சேர்த்து வைத்துக் பார் அங்கே உனக்கு ஆற்றலை தருகிற பராசக்தியையும் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற மகாலட்சுமியையும் உனக்கு வித்தை என்கிற கல்வியைத் தருகிற சரஸ்வதியையும் உன் இரண்டு ஹஸ்தங்களிலேயும் கைகளிலேயும் பார்த்து முதலில் நீ வழிபடுகிற பழக்கத்தை உண்டாக்கிக்கொள் அப்படியானால் அந்த முப்பெரும் தேவியருடைய கருணை அந்த நாள் முழுவதும் இருந்து உனக்கு வழிநடத்தும் என்று நமக்கு வழிகாட்டினார்கள் அதுபோல அருமையாக சொல்லி வைத்தார்கள் அந்த கரங்களை விரித்து பார்க்கும் போது உனது ஐ விரல்களின் நுனியையும் பார் அங்கே மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கிற சக்கரத்தைப் போல விரல் நுனிகளில் இருக்கிற ரேகைகள் மெல்லிய கோடுகளாக சுற்றி சுற்றி ஒரு அழகான வரிசையில் நமது கரங்களின் பத்து விரல்களிலேயும் காட்சி தருகர் சற்று பொறுமையோடு நம் கால் விரல்களின் அடிபாகத்தில் அந்த நுனியை நாம் பார்த்தால் கால் விரல்களின் நுனியிலேயும் அந்த ரேகைகள் சுற்றி சுற்றி வட்ட வடிவமாக சக்கர ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்க இதே நம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஆதி லட்சுமி என்று அழைக்கப்படுகிற காட்சி அளித்து அவள் உன் கரங்களின் அந்த நினைவு உன் மனதில் எப்பொழுதும் இருக்கட்டும் அந்த கரங்களினால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று முடிவு செய் அந்த கால்களினால் நல்ல செயல்களுக்காக என் கால்கள் நடக்கட்டும் என்று முடிவு செய்துகொள் உன் கரங்களில் இருக்கிற லட்சுமி கடாட்சியத்தை நீ காப்பாற்றிக் கொண்டால் உன் கரங்களில் இருக்கிற கடாட்சியத்தை தெரிந்து கொண்டு பல பேர் உன்னை நாடி வந்து உங்கள் கையால் தொட்டுக் கொடுக்க நீங்கள் எடுத்துக் கொடுக்க நீங்கள் ஐந்து கொடுத்தால் ஐம்பது ஆகும் நீங்கள் ஐம்பது கொடுத்தால் ஐந்து லட்சம் ஆகும் என்று உன்னிடத்தில் நாடி வருவார்கள் அந்த கடாட்சியத்தை உன் கரங்களில் நீ சேமித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய் என்று நம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் நம்முடைய அருள் நூறு குறிப்பிடுகிறது கையில் இருக்கிறத்தை காப்பாற்றிக் கொள்வது எப்படி அங்குதான் லட்சுமி வணங்கும் போது பெருகுகிறது சாதுக்களையும் ஞானிகளையும் உயர்ந்தவர்களையும் மனதார நீ வணங்கும் போது உன் விரல் நுனியில் இருக்கிற ஆதி லட்சுமி மகிழ்ச்சி அடைகிறாள் உன் பெற்றோர்களை நீ வணங்கும் போது அந்த ஆதி லட்சுமிக்கு இன்னும் ஆனந்தம் ஏற்படுகிறது தெய்வ வடிவமாக இருக்கிற நதி தேவதைகளை நீ கரங்களால் அள்ளி எடுத்து உன் சிரத்திலும் உன் கண்களிலும் ஒற்றிக்கொள்ளும் உன் விரல் நுனியில் இருக்கிற அந்த மகாலட்சுமி தேவியானவள் மகிழ்ச்சி அடைகிறாள் நீ வறுமைப்பட்டவர்களுக்கும் வாடியவர்களுக்கும் தானம் செய்யும் போது உன் விரல் நுனியில் இருக்கிற லட்சுமி ஆனந்தப்படுகிறாள் அதே லட்சுமி கடாட்சியத்தை நீ உண்ட இடத்திலேயே உட்கார்ந்திருந்து சாப்பிட்ட கைகள் காய்கிற வரையிலேயும் உன் கைகளை கழுவாமல் அந்த இடத்திலேயே கைகள் காய்ந்து போகிற வரையிலேயும் உட்கார்ந்திருந்தால் அதனால் முதலில் பாதிக்கப்படுவது குடியிருக்கிற லட்சுமி தேவியின் கடாட்சம் இதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் உண்ட இடத்தில் உட்கார்ந்திருக்காதே உடனே சென்று கைகளை அலம்பி விடு என்று நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள் அதுபோல நல்ல செயல்களை செய்ய வேண்டிய நம் கரங்களை ஒருவரை அடிப்பதற்காக பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது முதலில் விட்டு விலகி செல்பவள் லட்சுமி தேவிதான் கரங்களால் ஐநூறு ஆகி ஐந்து லட்சமானது என்கிற கதை மாறி இவன் கையால் ஐந்து லட்சத்தை வாங்கினாலும் ஐந்தாக போய்விடும் என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஒரு மனிதன் தாழ்ந்து போய்விடுகிறார் ஆகவே தன்னு ஒரு மனிதன் தனக்கு கிடைத்திருக்கிற லட்சுமி கடாட்சத்தை ஒருவன் காப்பாற்றிக் அதுபோலத்தான் கால்களிலேயும் விரல் நுனிகளில் அவள் வாசம் செய்து கொண்டிருக்கிறாள் திருக்கோயிலை வலம் வருகிறோம் பிரதட்சணமாக வரும்போதும் அடிப்பிரதட்சணம் செய்யும் ஆண்டோர்களை வணங்குவதற்காக போகும் போதும் தீர்த்த நதிகளிலே நம் கால்களை நனைக்கிற இது மாதிரியான சூழ்நிலைகளிலெல்லாம் பெரியவர்களுக்கு பாத பூஜை செய்கிற அந்த கருணையினால் நம்முடைய காலின் விரல் நுனிகளில் வாசம் பண்ணக்கூடிய ஆதி லட்சுமி மகிழ்ச்சி அடைகிறாள் ஆனால் வைத்துக் கொண்டு அறியாமல் தெரியாமல் வயதில் முதிர்ந்த யாராவது தெரியாமல் மிதித்து விட்டோம் என்றால் மிதித்த அடுத்த வினாடியே கீழே குனிந்து அவரது பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு தெரியாமல் மிதித்து விட்டேன் பொறுத்தாற்றி கொள்ளுங்கள் என்று உடனே சொல்லி அவர்களது மனம் நம்மேல் சிறப்படுத்துவதற்கு முன்னால் அவர்களை சாந்தப்படுத்திக் அப்படி இல்லாமல் மிதித்துவிட்டு கண்டும் காணாதவர்களைப் போல இவரிடத்தில் என்ன நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது என்று புறப்பட்டு விட்டோம் என்றால் அவர் வருந்தினாரோ வருந்தவில்லையோ நாம் எந்த கால்களால் வயதில் பெரியவரை மிதித்தோமோ அந்த நிமிஷத்திலேயே நம் விரல் நுனிகளில் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிற மகாலட்சுமி தேவியானவள் நம் விரல் நுனிகளை விட்டு விலகி போகிறாள் ஆகவே நம் கரங்களிலே இருக்கிறாள் லட்சுமி தேவி நம் விரல் முனிகளிலே அவள் கடாட்சம் இருக்கிறது அதை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள் அதுபோலத்தான் லட்சுமி கடாட்சம் ஒருவனுடைய முகமானது அதை பார்க்கிற மாத்திரத்தில் லட்சுமி கடாட்சமுடையவனுடைய முகத்தில் லட்சுமி தேவி குடியிருக்கிறாள் அவளுடைய அருள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த முகத்தில் களை என்று சொல்லப்படுகிற ஒரு தெ சாங்கித்யம் இலங்கிக் கொண்டுதான் இருக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்காக அப்படிப்பட்ட மனிதர்கள் புறப்பட்டு சென்றாலும் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு மற்றவர்களுக்கு உண்டாகும் அப்படி உண்டாகிறது என்றால் அடிப்படை காரணமாக இருப்பது லட்சுமி கடாட்சி சில வேளைகளில் இன்ன செயலை செய்து தாருங்கள் என்று ஒருவர் போய் கேட்கும் அந்த செயலை முடிக்க வேண்டிய ஒரு பதில் சொல்லுவார் இது சிரமமான ஒரு வேலைதான் இருந்தாலும் உங்கள் முகத்துக்காக செய்கிறேன் உங்கள் முகத்துக்காக என்று சொல்லுவதற்கு என்ன பொருள் என்றால் அந்த முகத்தில் இருக்கிற லட்சுமி கடாட்சியாக பொருள் இந்த நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நாம் கூட இது மாதிரியான பல சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம் ஒரு கடையில் பத்து பன்னிரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் அந்த கடையினுடைய முதலாளியாக இருக்கிற மனிதர் அவர் வணிக வரி அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாரத்தில் ஒரு கையெழுத்தை பெறுவதற்காக கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அனுப்பி நீ சென்று கையெழுத்து வாங்கி கொண்டு வந்துவிடு பத்தாம் தேதிக்குள் இந்த பாரத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் பாரத்தை நிரப்பி ஆயிற்று கையெழுத்தை மட்டும் வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறார் அந்த போன மனிதர் தினசரி அந்த அலுவலகத்திற்கு போய்விட்டு கையெழுத்து வாங்காமல் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருந்தார் நாளைக்கு என்று சொல்லுகிறார் நாள அன்னைக்கு போடுறேன் சொல்லுகிறார் என்று திரும்பி திரும்பி வந்தார் அந்த கடையினுடைய சொந்தக்காரர் கொஞ்சம் மனதிற்குள் வருத்தம் உண்டாக்கி அந்த கடையில் வேலை செய்த இன்னொரு மனிதனை அழைத்து முருகா நீ போய் கையெழுத்து வாங்கிட்டுவார் சொன்னார் அதே பாரத்தை கையில வாங்கிட்டு அந்த முருகன் நேரம் அந்த அலுவலகத்துக்கு போனார் பத்து நிமிஷத்துல கையெழுத்த வாங்கிட்டார் திரும்பி வந்தார் வந்து கடை முதலாளி கையில கொடுத்தார் இத பார்த்த உடனே அந்த முதலாளி முதல்ல போன மனுஷரை கேட்டார் நீ பத்து நாளா போனயே கையெழுத்து வாங்கலயே பத்து நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துட்டானே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு பத்து முறை போய் திரும்பி வந்த ஒரு மனிதர் ஒரு பதில் சொன்னார் அது ஒரு அர்த்தபூர்வமான பதில் அவர் சொன்னார் நானும் பத்து தடவை போன முதலாளி அவர் கையெழுத்து போடல இவன் போனா உடனே கையெழுத்து போட்டாருன்னு சொல்றீங்களே அதுக்கெல்லாம் வேற எதுவும் காரணம் இல்ல அவன் மொகராசிதான் காரணம் அப்படின்னா அந்த முகராசி என்பது வேற எதுவும் இல்லை இந்த முகத்தை பார்த்த மாத்திரத்தில் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஒருவருக்கு உண்டாகிறது என்றால் அதற்கு அந்த முகத்தில் இருக்கிற லட்சுமி கடாட்சம்தான் எனவே கேசாதி பாதமாக நாம் நம்முடைய தேகத்திலேயும் லட்சுமி கடாட்சத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உரிய தெய்வ வழிபாடு பெரியவர்களுக்கு நாம் செய்கிற மரியாதை சாதுக்களுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிற பிரார்த்தனைகள் மந்திரங்கள் நம் பெற்றோர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு மரியாதை மற்றவர்கள் நம்ம வைத்திருக்கிற நல்லெண்ணம் நாம் பேசுகிற சத்தியமான வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இருக்கிற தூய்மையான அன்பு எல்லோரும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வாடி நிற்பவர்களுக்கு நம்மாலான உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனோபாவம் இதெல்லாம் ஒன்றாக சேரும்போது எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த மகாலட்சுமி தேவி தன்னுடைய கடாட்சியத்தை நமக்கு பொழிந்து கொண்டேதான் இருப்பாள் இது நாம் எப்படி லட்சுமி கடாட்சியத்தோடு வாழ்வது என்பதற்கான வழிமுறைகள் அது நம்முடைய வீடும் லட்சுமி கடாட்சியத்தோடு இருக்கவாள் சிலர் சொல்ல நாம் கேட்டிருப்போம் எங்கள் வீடு ரொம்ப செல்வமான வீடா இருந்தது ஒரு காலத்தில் எங்க வீட்டுலதான் பத்து கல்யாணம் நடந்திருக்கு வேற எங்கேயும் பேசி முடிக்க முடியாத கல்யாணங்கள் எல்லாம் கூட எங்க வீட்டுல வச்சு பேசினா உடனே நடந்துரும் அவ்வளவு ஒரு ஆசையான வீடா எங்க வீடு இருந்துச்சு ஒரு காலத்துல இப்பந்தா கடந்த ரெண்டாண்டு காலமாக எங்க வீட்டுல ஒரு மங்கள நடக்கல ஒரு காலத்தில் இடத்துல இப்ப பணத்தட்டுப்பாடும் வந்து சேர்ந்து போச்சு இப்படி மங்கள நடக்காம இருக்கிறதுக்கும் பணத்தட்டுப்பாடா இருக்கிறதுக்கும் என்ன காரணம் புரியல இதே வீடுதான் ரெண்டாயிரம் வரைக்கும் அவ்வளவு சுபிக்ஷமா இருந்தது அப்ப அதுக்கு என்ன காரணம் இந்த செல்வம் எல்லாம் எங்க போச்சு இந்த வீட்டினுடைய அவங்களே அதுக்கு ஒரு பதிலும் கண்டுபிடிச்சுக்குவாங்க போச்சு அதுக்கு பேர் ராசி இல்ல அதுக்கு பேர் என்னன்னா அந்த வீட்டுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் நல்லா ராசி இருந்தது இப்ப ராசி இல்ல என்றால் அது சரியான பதில் அல்ல உண்மையான பதில் என்னன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள லக்ஷ்மி இருந்தா அதுக்கப்புறமா அந்த வீட்டில உள்ள லட்சுமி கடாட்சம் குறைஞ்சு போச்சு அப்ப அந்த லட்சுமி கடாட்சம் குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் எப்படி காப்பாத்தினாங்க அந்த லட்சுமி அந்த கடாட்சத்தை அந்த வீட்டிற்குள் பொழிந்ததுனால்தான் அந்த வீட்டில எல்லா வேலைகளும் சுபூட்சமா நடந்தது மங்கள காரியங்கள் காலத்தோட நடந்துச்சு கல்யாணங்கள் நடந்தது மகப்பேறு நடந்தது சஷ்டியுப்தபூர்த்தி நடந்தது சதாபிஷேகம் நடந்தது கோயில் திருப்பணி நடந்தது பேர குழந்தைகளுக்கு எல்லாம் பிறந்த நாள் நடந்தது எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா தீர்காயமா இருந்த லட்சுமி கடாட்சியம் திடீர் என்று எப்படி போனது என்றால் ஒரு வீட்டினுடைய தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த வீட்டில் உள்ள நபர்கள் முழுமூச்சோடு பிரயத்தனப்பட வேண்டும் வராது போல் வந்த மாமணி போல் இருக்கிற லட்சுமி கடாட்சியம் வந்து அதை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன உபாயங்களை பயன்படுத்த வேண்டுமோ அதை மிக சிறந்த பயன்படுத்தி அந்த லட்சுமி கடாட்சியத்தை நம்முடைய வீட்டிற்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்கிற வீட்டுல வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் வீட்டில தெய்வத்தை வணங்கணும் அந்தி சந்தி தவறாம விளக்கேத்தி வைக்கணும் இதெல்லாம் அந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அலைகள் என்று சொல்லுகிறோமே வேவ்ஸ் அந்த அலைகளை மிகவும் சக்தி வாய்ந்த அலைகளாக தெய்வீக அலைகளாக மாற்றி அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்தமயமான சூழ்நிலைய உண்டாக்கி பழைய காலத்துல நாம பாத்திருக்கலாம் ஏறக்குறையீடுகளுக்குள்ள லட்சுமி கடாட்ச நிரம்பி வழிந்து வயதான பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் முக்கியமான நாட்கள்ல அவர்களை போய் வணங்கி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் பழைய காலத்துல இருந்து வீட்டுல ஒரு எப்போது வயசு பெரியவர் இருப்பார் எழுபத்தஞ்சு வயசுல பாட்டி இருப்பாங்க அந்த தாத்தாவும் பாட்டிய ரெண்டு நாக்கால உக்காந்து இருப்பாங்க அந்த வீட்டு குழந்தைகள் எல்லாம் போய் ஒரு விசேஷ நாள் தீபாவளியா இருக்கும் பொங்கல் ஆயிருக்கும் அந்த பெரியவரை போய் வணங்கும் போது அவரோட என்ன செய்வார் விபூதி எடுத்து பூசி தீர்காயசாயிரு தீர்காயசாயிரு தீர்காயசாயிருன்னு பூசுவார் இப்படி பல முறை தீர்காய சாயிரு சொல்லி சொல்லி எத்தனை பேருக்கு அது மாதிரி வாழ்த்து சொல்லிப்பார் தீர்காயசாயிரு தீர்க என்று திரும்ப திரும்ப வாழ்த்தும் அந்த அருமையான வாழ்த்து சொற்கள் எல்லாம் போய் அந்த வீட்டினுடைய சுவர்களெல்லாம் கூட நிரம்பி காலங்காலமாக அதனால் உண்டாக அருமையான அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும் கல் என்ன பேசுகிறது என்பதை கேட்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நமக்கு இருந்தா அந்த கல்லும் கூட திரும்ப திரும்ப தீர்காயிரு தீர்க என்று சொல்லுவதை நம்மால நிச்சயமா கேட்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த வாசகங்கள் எல்லாம் அந்த வீட்டுல காலங்காலமாக சேமித்து வைக்கப்பட்டு இருந்தால் அங்கே லட்சுமி கடாட்சம் கட்டாயமா இருக்கும் பழைய காலத்துல வீடுகள்ல நம்ம பார்க்கலாம் சாதாரணமா பேசி போது கூட யாராவது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் வார்த்தைகள் வேகமா வெளியே வர ஆரம்பித்தால் அந்த வீட்டுல உட்காந்து பெரியவர்கள் இப்ப ரெண்டு ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு இடையில இப்படி ஒரு வாக்குவாதம் வந்தா கூட அந்த வீட்டிலிருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் யாராவது ஒருவர் ஒருவரை பிடிச்சு நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் என்று ஒருவரை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பிவிடுவார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் கோபத்தில் இரண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் மாற்றி மாற்றி பேச ஆரம்பித்தால் விளைவாக கடுமையான சினத்தோடு கூடிய வார்த்தை பிரயோகங்கள் வெளிப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள நல்ல சொற்களால் மங்களமான சொற்களால் நிரம்பி வழிகிற இந்த வீட்டிற்குள் அனாவசியமான கோபமான வார்த்தைகள் உள்ள நுழையும் போது அந்த வீட்டில் இருக்கிற தெய்வீக ஆற்றலும் சக்தியும் குறையத் தொடங்குகிறது ஆக அபஸ்வரமான வார்த்தைகளை வீட்டிற்குள் பேசக்கூடாது ஒருவருக்கு கோபமாக வாக்குவாதம் பண்ணி கொண்டு சினத்தை மூட்டக்கூடிய விதமாக சண்டை போடக்கூடிய விதமாக ஒரு வீட்டுக்குள்ள பேசக்கூடாது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே அனுசரணையான பேச்சும் கணவனுக்கும் இடையில அன்பான பேச்சும் நமக்கு இடையில ஒரு பாசமான பேச்சும் அமைதியான பேச்சும் ஒரு வீட்டிற்குள் இருந்தால் அந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது ஒரு நாளும் குறையாது அதுபோலத்தான் லக்ஷ்மி வாசம் பண்ண வேண்டிய வீட்டில் நாம் உண்பதற்கென்று வைத்திருக்கிற தானியங்களை எல்லாம் சேமித்து வைத்து சரியாக பயன்படுத்த வேண்டும் சமைத்தீண கூடாது நாம் பயன்படுத்திய மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பயன்படும்படியா செய்ய தவிர சமைத்த அன்னத்தை வெளியில் கொட்டுவதோ அது கெட்டு நடந்து கொள்வதோ லட்சுமி கடாட்சியத்தை வீட்டிற்குள் குறைக்கிற விஷயங்களாக மாறிப்போம் அதுபோல தூய்மையாக வீட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இருக்க முடியாது கைகால்களிலிருந்து களையப்படுகிற நகங்களோ தலையிலிருந்து விழுகிற முடியோ கண்டிப்பாக வாழ்கிற வீட்டின் தரைகளில் நிச்சயமாக கிடக்கக்கூடாது அவைகளையெல்லாம் பார்த்து மிக முக்கியமாக உரிய இடத்திற்கு அப்புறப்படுத்திவிட்டு வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் நாம் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும் நம் வீட்டில் செய்யப்படுகிற வழிபாடுகள் நம் வீட்டில் சொல்லப்படுகிற மந்திரங்கள் நம் வீட்டில் கடைபிடிக்கப்படுகிற நியமங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய தெய்வீக சக்தியையும் ஆற்றலையும் பெருக்கும் நம்முடைய வீட்டிற்கு வருகை தரக்கூடிய பெரியவர்கள் நல்லவர்கள் வாசலில் நுழைகிற போதே இந்த வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைக்கிற நல்ல எண்ணமும் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியத்தை கொண்டு வந்து நிரப்பும் ஆக நம் வீட்டிற்குள் நல்ல வாழ்த்தாக நல்ல சொற்களாக அன்பு பரிமாற்றமாக நிறைந்திருக்கிற இந்த தெய்வீக சக்தியான இந்த மகாலட்சுமி தேவியின் கடாட்சத்தை எந்த விதத்திலேயும் நாம் இழந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் வீட்டிற்குள் கண்டிப்பாக வரட்டு விவாதங்களை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்குள் எதிரும் புதிரமாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கிற நிலைமைக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வீட்டில் நம் பாத்திர வண்டங்களை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்து பராமரிக்க வேண்டும் எழிலும் தூய்மையும் அன்பும் பாசமும் பரஸ்பரமும் நிறைந்திருக்கிற வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசப்படுகிற வீட்டில் லட்சுமி தேவி நிச்சயமாக தங்கி இருந்து அருள் பாலிப்பாள் அவள் நம் வீட்டிற்குள்ளேயே வந்து நம் வீட்டின் கடைசி கட்டாக இருக்கிற சமையல் கட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது உங்கள் வீட்டு சமையற்கட்டிற்குள் மகாலட்சுமி இருந்தாள் என்றால் தவறினாலும் உங்களுடைய நடக்க வேண்டும் என்றால் நம் வீட்டில் பொருளாதார வசதி இருந்தால்தானே விருந்து செய்ய முடியும் ஆக நமக்கும் நல்ல சுபீட்சத்தை தந்து வந்த விருந்தினர்களையும் மகிழ்வடைய செய்வதற்கு லட்சுமி தேவியின் கடாட்சியம் நமக்கு தேவைப்படுகிறது அந்த கடாட்சியத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கு உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் நீண்ட நேரம் பசித்திருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நம் பெரியவர்கள் நம் வீடுகளில் பொதுவாக இளைஞர்களெல்லாம் உணவு உண்டு விட்டு பிறகுதான் வயதான பெரியவர்களுக்கு சாப்பாடு படைக்கிற பழக்கம் நிறைய வீடுகளில் இருக்கிறது இது ஒரு தவறான பழக்கம் நம் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது குழந்தைகள் எப்படி பசிதாங்க மாட்டார்களோ அதுபோல முதியவர்களும் பசிதாங்க மாட்டார்கள் வயது என்று ஒன்று ஏறிய பிறகு அவர்களுக்கென்று சில உடல் உபாதைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வீட்டில் இளைஞர்கள் உணவு உண்பதற்கு முன்னால் வயதான பெரியவர்களுக்கு முதலில் உணவு படைக்க வேண்டும் இதே நம் சாஸ்திரங்கள் சொல்லும் போது வயதான பெரியவர்கள் நீண்ட நேரம் பசித்திருக்கிற வீட்டில் பணப்பெட்டி காலியாகத்தான் இருக்கும் என்று எழுதி வைத்தார்கள் வயதில் பெரியவர்களுக்கு முதலில் உணவு படைத்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக தங்கியிருக்கும் அதுபோலத்தான் தகப்பனுக்கும் புத்தரனுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் ஐஸ்வர்ய மழையை மகாலட்சுமி பொழிந்து கொண்டேதான் இருப்பாள் இதை மிக அருமையாக இராமாயணத்தில் கம்பன் நமக்கு சொல்லுகிறார் ஒரு தந்தையும் ஒரு மகனும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது கம்பன் ஒரு அருமையான காட்சி காட்டுகின்றான் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்து விட்ட தசரதன் ராமனை இந்த நின்று கொண்டே இருந்தார் தசரத சக்கரவர்த்தி சொன்னார் ராமா நீ உட்காரலாம் என்று அவர் சொன்ன பிறகுதான் ராமன் அமர்கிறான் இதற்கு என்ன பொருள் என்றால் பெரியவர்கள் அமர்ந்திருக்கும் போது சிறியவர்கள் அவர்களுடைய அனுமதியோடு அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மரியாதை அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ராமபிரானின் நடவடிக்கை நமக்கு சொல்லுகிறது ராமன் உட்கார்ந்தான் பிறகு தசரதன் சொன்னான் மகனே உன்னை நான் அழைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா என்று கேட்கிறான் ராமர் அப்பொழுதும் அமைதியாக இருந்தார் வேறொன்றும் இல்லை உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் என்றான் தசரதன் அப்பொழுது ராமபிரான் சிரித்தார் தசரதன் சொன்ன சொல் அனுபவத்திலும்போது தெரிந்தது போல் நாம் சொன்னால் ஒருவேளை தவறு நெறிந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு ராமபிரான் சொன்னான் அப்பா நீங்கள் சொன்னால் நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்றான் அப்பொழுது தசரதன் சொன்னான் மகனே இந்த உலகத்தில் நாடாளுகிற மன்னர்கள்தான் எல்லாரையும் விட சிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புலனை அடக்கி ஞானத்தை தேடுகிற ஞானிகள் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் முப்பத்து முக்கோடி தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தான் சிறந்தவன் என்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த தேவேந்திரனை விடவும் ஐம்புலனை அடக்கிய ஞானிகளை விடவும் மண்ணாளுகிற மன்னர்களை விடவும் சிறந்தவன் யார் என்றால் தான் சொன்ன சொல்லை கேட்டு நடக்கிற மகனை பெற்றுக் கொண்ட தகப்பன் அவன்தான் இந்த பூமியில் எல்லாரையும் விட உயர்ந்தவன் என்று தசரதன் சொன்னான் அதை கம்பன் எழுதினான் மன்னரானவர் மேல்வானவருக்கு அரசாம் பொன்னின் வார்களல் புரந்தரன் போலியர் அல்லர் பின்னும் ஆதவம் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்லர் சொல்மரா மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தார் என்று கம்பன் எழுதினான் நல்ல குழந்தையை பெற்றுக் கொண்ட தகப்பன் கவலை இல்லாமல் இருப்பான் அவன் எல்லாரையும் ஏன் காட்டுகிறான் என்றால் எப்படி பேசிக் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக காட்டினான் தசரதன் சொன்னான் மகனே சொன்ன சொல்லை கேட்டு நடக்கிற புத்திரனை பெற்ற தகப்பன் தான் உயர்ந்தவன் என்று சொன்ன உடன் ராமன் கேட்டான் அப்பா நீங்கள் சொன்ன சொல் எதையும் நான் தட்டிவிட்டேனா என்று ராமன் கேட்டான் இல்லை மகனே இவ்வளவு நாளும் என் சொற்படி நீ நடந்தாய் இனிமேலும் நடப்பாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றான் தசரதன் அதை சொல்லிவிட்டு உனக்கு நாளை பட்டாபிஷேகம் என்றான் அதை கேட்டவுடன் ராமன் தந்தை சொல்லிவிட்டார் அப்படியே நடக்கட்டும் என்று முடிவு செய்தான் தாதை அப்பரிசு செய்ய தாமரை கண்ணனும் காதலுற்றில இகண்டிலன் கடநிதி என உணர்ந்தான் என்று கம்பன் சொன்னார் ஒரு தந்தையும் மகனும் எப்படி பேசிக்கொள்ள வேண்டும் எப்படி பேசிக்கொண்டால் திருமகள் அந்த வீட்டில் அருள் பாலிப்பாள் என்று கம்பன் சொல்லுகிறார் இப்ப நாட்டு நடைமுறையில் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் தகப்பனார் தன் அனுபவத்தின் காரணமாக மகனை பார்த்து சொல்லுகிறார் மகனே நீ போகிற போக்கு அவ்வளவு சரியாக இல்லை நீ என்னை விட அனுபவத்தில குறைந்தவன் உனக்கு உலக அறிவு போதாது வீணான குழப்பத்தில் திருமணமான மகனுக்கு தகப்பனார் அறிவுரை சொல்லுகிறார் அதை கேட்ட மகன் சொன்னா நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு எல்லாம் தெரியும் ஏன் விருப்பப்படிதான் நான் நடப்பேன் ஏன் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் தகப்பனார் சொன்னார் நல்லது கெட்டது என்று இந்த பூமியில் தெரிந்திருக்க கூடிய ஒரு அனுபவசாலியாயிருக்கிற வழியில போகும்போது இரண்டு பேரும் வாசம் பண்ணுகிறோமே இதை பார்த்து கொண்டு நான் கண்ணை முடிக்கொண்டு சும்மா இருந்தால் நாளைக்கு நீ அல்லவா நஷ்டப்பட போகிறாய் அதை கேட்ட மகன் சொன்னான் எதை நஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் உங்களோட குடியிருந்தா எனக்கு இந்த தொந்தரவுதான் நாளை வேற முடிவு செய்து விட்டேன் உங்க தொந்தரவு இல்லாம இருக்கணுமா பேசாம நான் தனி குடித்தன போக போறேன் என்னை விட்டு விடுங்கள் என்றார் அந்த தகப்பனார் சொன்னார் மகனே நீ ஏன் தனியா போக வேண்டும் நீ இந்த வீட்டிலயே இரு தாத்தா கட்டின வீடு நானும் உன்னுடைய அம்மாவும் வேற வீட்டுக்கு போறோம் நீ இங்கே நிம்மதியாயிரு என்று சொன்னார் அத கேட்ட பிறகாவது இல்லப்பா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் கோபத்துல சொல்லிட்டேன்னு அந்த பையன் சொல்லுவானான்னு பார்த்தா அவர் அப்படி சொல்லவில்லை நானும் உன் தாயாரும் வேற வீட்டுக்கு போகிறோம் ரெண்டு மாசம் பொறுத்துக்கொள்ளு தகப்பனார் சொன்னார் அதுக்கு அந்த பிள்ள சொன்னா இப்படித்தான் நீங்க ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க எப்பதான் நீங்க போக போறீங்க அப்படின்னு இப்படி தகப்பனும் பிள்ளையும் நீ வீட்டை விட்டு போகிறாயா இல்ல நான் போக போறனான்னு எதிரும் புதிரும்மா பேசி நம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அந்த அப்பா வீட்டை விட்டு முதல்ல போறாரோ இல்ல அந்த மகன் அந்த வீட்டை விட்டு வெளியே போக தெரியாது ஆனால் யார் போவது என்கிற வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே இவ்வளவு நாளும் இவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்த லட்சுமி வெளியே போயிட்டான் இனிமேல் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவளை பிடித்து கொண்டு வந்து உள்ளே வைப்பது அவ்வளவு சிரமம் அதனால்தான் சொன்னார்கள் நம் வீட்டில் தெய்வீக சக்தியை பெருக்குங்கள் அனுசரணையா பேசுங்கள் அன்பா பேசுங்க குரலை உயர்த்தி பேசாதீர்கள் அனாச்சாரமான வார்த்தைகளை வீட்டுக்குள்ள பேசாதீர்கள் நல்ல சொற்களை பேசுங்கள் மகிழ்ச்சியான சொற்களை பேசுங்கள் நம் மூதாதியர்கள் எல்லாம் விஷயம் தெரியாதவர்கள் கிடையாது நம் வீடுகளில் அவ்வப்போது வந்து சேரக்கூடிய தேவையில்லாத தீய சக்திகளை விரட்டுவதற்காகத்தான் தெய்வ கடாட்சியத்தை வீட்டுக்குள்ள நிரப்புவதற்காகத்தான் பிரார்த்தனை விளக்கு வழிபாடு பூஜை என்றெல்லாம் வைத்தார்கள் அந்தி சந்தி மணியடித்து பூஜை செய்தார்கள் எந்த தீய சக்தி வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த மணியோசையை கேட்டவுடன் எல்லா தீய சக்தியும் வெளியே போய்கள் கோவிலுக்கு போனால் நம் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் கோவிலுக்கு போனா நேரா வீட்டுக்கு வந்து சேரு வழியில வேற எங்கேயும் போகாதே அப்படின்னா என்ன பொருள் அந்த கோவிலிருந்து நாம் கொண்டு வருகிற சக்தியை நம் வீட்டில் நிறைத்தால் அந்த சக்தி வீட்டில் நிறைய நிறைய நம்ம வீட்டில லட்சுமி கடாட்சம் தங்கி கொண்டே இப்படியெல்லாம் நம்ம அளவிலும் லட்சுமி கடாட்சத்தை பேணுவதற்கும் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் கடாட்சமும் மகிமையும் நிறைந்திருப்பதற்கும் நம்முடைய பெரியவர்கள் இவ்வளவு அருமையான வழிகளையெல்லாம் நமக்கு காட்டியிருக்கின்ற முயற்சி செய்ய வேண்டும் அதிகாலையில் நம்முடைய உழைப்பிற்கு பயந்தர கூடியவளாக இருக்கிற லட்சுமிய பொழுது விடுகிற நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆற்றல் வடிவமாக நமக்குள் தொழிற்படுகிற சக்தியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய அறிவுக்கு தெளிவை தருகிற சரஸ்வதி தேவியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வெள்ளிழமைகளில் விசேஷமாக மகாலட்சுமி தேவியை பூஜை செய்யவனும் வெள்ளிக்கிழமை வீட்டை தூய்மை செய்த பிறகு அந்தியிலும் சந்தியிலும் லட்சுமி தேவியின் ஸ்தோத்திரங்களை சொல்லி அவளுடைய பேரருளை நாம் பெற வேண்டும் லட்சுமி தேவியினுடைய ஆணையின் படி நமக்கு செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடியவன் குபேரன் அந்த குபேரனுடைய அருளை பெறுவதற்கும் அருமையான மந்திரம் நம் மூதாதிரியர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஓம் யட்சாய குபேர வைஷ்ரவனாய தனதாநிய அதிபதியே என்கின்ற அருமையான தொடர்களால் அந்த குபேரனை அழைத்து எங்களுக்கு எல்லா சம்பத்துகளையும் கொடு என்று குபேர் ஓம் யட்சாய குபேராய வைஷ்ரவனாயே தனதானிய சம்ருதிமே தேஹி தாபய சுவாகா என்று குபேரனுக்கு மந்திரம் வைத்திருக்கிறார்கள் இந்த சுக்கரவாரம் என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை சொல்லுவது மிகவும் உயர்ந்த பலனை கொடுக்கும் ஆனால் ஒரு முக்கியமான செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்ன என்றால் லட்சுமி தேவியின் குபேர மந்திரத்தை ஒரு நாளும் சொல்லுதல் கூடாது குபேர மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் லட்சுமி தேவியின் காயத்ரியை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும் அப்படியானால் ஓம் மகா தேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகே தன்னோ லக்ஷ்மி என்று சொல்லி லட்சாய குபேராய தனதானியதிபதியே தனதானிய சம்ருதிமே தேகி தாவே சுவாக எங்களுக்கு காலையில் மாயிலை தோரணம் சாதாரண வெள்ளிக்கிழமையா இருந்தா கூட வாசல்ல மாலை கட்டி மகாலட்சுமியை வரவேற்கலாம் மாவில தோரணம் கட்டினாலே லட்சுமி தேவி வீட்டுக்கு வரப்பறான பொருள் வாசலில் அழகாக மாக்கோலம் இழைக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம் வீட்டுல கும்ப பூஜை செய்தும் லட்சுமி தேவியை வணங்கலாம் வெள்ளிக்கிழமையில நெய்விளக்கேற்றி லட்சுமி தேவியை வணங்குவது இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் லக்ஷ்மி தேவிக்கேன் இருக்கிற ஸ்தோத்திரங்களை ஸ்துதிகளை அந்தி வேளையில வீட்டுல பாராயணம் செய்யலாம் நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாருடைய டோலாசுர பயங்கரே சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி உயர்த்துகிற போது வினைகளும் பாவங்களும் இருக்குமானால் அந்த வினைகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு செல்வத்தை நீ வேண்டும் என்று லட்சுமி தேவியின் கடாட்சத்தை நமக்கு வழங்குகிற அபூர்வமான மகாலட்சுமி தேவியின் அஷ்டகம் இருக்கிறது அந்த அஷ்டகத்தை வெள்ளிக்கில் நாம் பாராயணம் செய்யலாம் உபேர மந்திரத்தையும் லட்சுமி தேவியின் காயத்ரிய இணைத்து நாம் சொல்லலாம் கனகதாரியை சொல்லி மகிழலாம் வடமொழியில் இருக்கிற கனகதாரியை கேட்டு நாம் அதன் மூலமாகவும் பலனை அடையலாம் அபூர்வமாக இவ்வாறு லட்சுமி தேவியின் பலன்களை நாம் பெறுவதற்கு நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு இப்பேற்பட்ட வழிகளையெல்லாம் காட்டி அருளியிருக்கிறார்கள் லட்சுமி தேவியானவள் பசுவனுடைய பிருஷ்டபாகக்க வைத்து சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறவர்கள் லக்ஷ்மி பசுவினுடைய பின்பாகத்தில் வாசம் செய்கிறாளே வெள்ளிக்கிழமைகளில் இறைவனை வணங்கிவிட்டு கோமாதாவை வலம் வந்து கோமாதாவின் பிருஷ்டபாகத்தை மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி இரண்டு கரங்களாலும் நீவினால் தடவினால் அந்த கைகளுக்கு லட்சுமி கடாட்சியம் கிடைப்பதோடு அந்த கை நிச்சயமாக பொருளை தக்கவைத்துக் கொள்கிற ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய கையாக இருக்கும் என்பதனால்தான் வெள்ளிக்கிழமைகளில் கோபூஜை செய்து வணங்கினால் லட்சுமி கடாட்சியத்தை பெறலாம் என்று பெரியோர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் இந்த எளிமையான நல்ல முறைகளையெல்லாம் நாம் பின்பற்றினால் லட்சுமி தேவியின் அனுகிரகத்தினால் சுக்கர பகவானுடைய கடாட்சம் நமக்கு நிரம்ப கிடைக்கும் இந்த லட்சுமி தேவியின் கடாட்சம் கிடைத்தால்தான் திருப்பதியிலே ஏழு மலையானன்கள் திருநாமத்தோடு எழுந்து இருந்து சேவை சாதிக்கின்ற வெங்கடாச்சலபதி பெருமாளின் வரலாற்றை நாம் படித்து பார்த்தால் அந்த தலபுராணம் நமக்கு சொல்லுகிறது லட்சுமி தேவி மார்பில் குடியிருக்கிற வரையிலையும் மகாவிஷ்ணுவின் ஐஸ்வர்யங்கள் அளவு கடந்ததாக இருந்தது என்று எப்பொழுது அந்த லட்சுமி தேவி அந்த மகாவிஷ்ணுவின் மார்பகத்தை விட்டு பிரிந்து விட்டாளோ அவள் திருமலையில் பெருமாள் எழுந்தொருளி இருந்த போது பிரிந்த காரணத்தினால் ஆகாச பூபதியின் மகளான பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்கு வேண்டிய பொருள் தனக்கு இல்லாமல் அந்த பெருமாளே குபேரிடத்தில் போய் கோடிக்கணக்காக கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்தார் என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது என்றால் அவள் இணைந்திருக்கிற போது ஐஸ்வர்யம் கொட்டுகிறது அவள் பிரிந்திருக்கிற போது பொருளுக்காக நாம் இயங்குகிற நிலை வருகிறது என்கிற தத்துவத்தை மனிதர்களுக்கு சொல்லுவதற்காக பெருமாளே ஐஸ்வர்யம் இல்லாமல் சிரமப்பட்டார் என்பதாக தலபுராணத்தின் மூலமாக நமக்கு ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறார்கள் நம் பெரியோர்கள் ஆக அந்த லட்சுமி தேவியை நாம் எப்பொழுதும் நம்மோடு தக்கவைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஒரு தொடர்ந்த பிரயத்தனமாக்கி நாம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற ஒரு நிலைக்கு வருவோம் என்றால் அவளது கடாட்சியம் தட்டாமல் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆக அந்த சுக்கரன் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கும் லக்ஷ்மியின் கடாட்சியத்தை நாம் பெறுவதற்கும் நம்முடைய பெரியோர்கள் சில முக்கியமான ஸ்தலங்களையெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அவதார ஸ்தலமான திருநாவலூர் திருநாவலூர் சுக்கர பகவான் பிறக்கிற போதே நீச்சமாக இருந்து வாழ்நாள் முழுவதும் பலனை அனுபவிக்க முடியாமல் நம் ஐஸ்வர்யங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிற நிலை வந்தால் வெள்ளிக்கிழமை மாலை அந்த திருநாவலூரில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஈசனுக்கு நெய்விளக்கெற்றி வெண்பட்டு சார்த்தி வெண்மொச்சையை நிவேதனம் செய்தால் அந்த சுக்கர பகவானால் நமக்கு இருக்கிற கெடுபலன்கள் விலகி நற்பலன்கள் நடக்கும் என்றார்கள் அதுபோல பள்ளி கொண்ட பெருமாளாக ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கிற பெருமாள் சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்படியாகவும் அவனது கெடுபலன்கள் நீங்கி சுபபலங்களை நாம் பெறுவதற்கு அருள் பாலிக்கிற தெய்வமாகவும் இருக்கிறவர் மூன்று கடல்கள் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியிலே பகவதி அம்மன் என்கிற பெயரால் எழுந்துருளி அருள் பாலிக்கின்ற தேவி குமாரி மாலை நேரத்தில் அத்தஜாம பூஜை நடக்கிற போது சரியாக ஏழரை மணியிலிருந்து ஏழு அம்பது மணிக்குள்ளாக அவனது கடைக்கன் கடாட்சம் படுகிற இடத்தில் எந்தெந்த பக்தன் இருக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு கெடுபலன்கள் சுக்கரனால் நடந்தாலும் அவைகளை தன் ஒரே ஒரு பார்வையினால் நீக்கி அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கடாட்சத்தையும் வழங்குகின்ற வரத்தை காலங்காலமாக பக்தர்களுக்கு அருளிக்கொண்டிருக்கிறாள் என்பது இருந்து வரக்கூடிய மக்கள் அனுபவித்து உணரக்கூடிய ஒரு சிறப்பான உண்மை ஆக கன்னியாகுமரியில் முக்கடல் இருக்கிற கன்னியாகுமரி கரையிலே இருந்து அருள் பாலிக்கிற பகவதி அம்மனும் நமக்கு சுக்கரன் சுபபலனை தருவதற்குரிய வழிவகைகளை அமைத்து கொடுக்கிற தேவியாக இருக்கக்கூடியவள் வள்ளி நாயகியார் ஒழிந்த குகை திருச்செந்தூரில் இருக்கிறது நீச்சமாக இருக்கிறவர்கள் கூட கவலைப்படாமல் அவரிடத்தில் சுபபலன்களை பெறுவதற்கு அந்த வள்ளி எந்த குகையில் ஒழிந்திருந்தாளோ அங்கு சென்று முருகனையும் வள்ளியும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் அடையாளம் காட்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் அதுபோலத்தான் சுக்கரனுக்குரிய சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடியது கஞ்சனூர் ஆடுதுரைக்கு அருகிலே இருக்கிற கஞ்சனூரில் சென்று வழிபட்டால் சுக்கரனால் நமக்கு ஏற்படுகிற தடைகளெல்லாம் நீங்கி சுபபலன்கள் நடக்கும் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொன்னார்கள் ஆக லக்ஷ்மி தேவியினுடைய மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்வோம் குபேர மந்திரத்தை சொல்வோம் கனகதாரா என்கிற ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பெரும் நாம் பெறலாம் மாலஷ்மி தேவிக்கான அஷ்டோத்திரத்தை மனங்கனிய சொன்னால் லட்சுமி தேவியினுடைய கருணையும் கடாட்சமும் கிடைக்கும் அதுபோல திருப்புகளிலே நாம் செல்வம் பெறுவதற்கென்றே ஒரு அருமையான திருப்புகள் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமின்முடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதெனகுறைவேளைசெப்பு கைலைமலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுயதிரத்ன மணி அணிபொன் மாலைசெச்சை கமலுமணிமார்கடப்பணிவோனே தருணமிதயா மிகுத்த கனமதுர நீழ் சௌகிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் தகைமை சிவஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருண தழ பாத பதுமம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதிதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே என்கின்ற அபூர்வமான திருப்புகள் சகல செல்வங்களையும் தரும் என்பதனால் சரணகமல் ஆலயத்தை என்கிற திருப்புகளை செல்வம் பெறுவதற்காக நாம் ஓதி மகிழலாம் என்று சொன்னார்கள் நம் பெரியோர்கள் அதுபோலத்தான் நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் திருமுக பாசுரம் என்று மதுரையில் வாழ்ந்த பாணபத்திரன் சேரநாட்டில் வாழ்ந்த சேரமான் பெருமாள் நாயனாரிடத்திலிருந்து பொருளைப் பெறுவதற்காக ஈசனே தன் கையால் எழுதி கொடுத்த அபூர்வமான திருமுக பாசுரம் அதை சுமந்து கொண்டுதான் பானபத்திரன் சேரமான் பெருமாளை பார்ப்பதற்காக திருவுஞ்சைக்களம் என்று சொல்லப்பட்ட கொடுங்கலூரை நோக்கி நடந்தான் மதி மலிபுரிசை மாடக்கூடல் என்று தொடங்குகிற திருமுக பாசுரமும் திருமகளின் திருவருளைப் பெற்று அவள் ஐஸ்வர்யத்தை ஆனந்தமாக நாம் அடைந்து அனுபவிக்க உதவி செய்கிற அருமையான திருமுக பாசுரம் ஈசன் பாணபத்தனுக்கு எழுதி கொடுத்த அருமையான முடங்கள் சேரமானுக்கு எழுதினான் இறைவன் சேரமானே மழையில்லாமல் பூமி வறண்டு கிடக்கிற காலத்தில் வானமழை வந்தால் பூமி வளப்படும் அதுபோல வறுமையினால் மக்கள் வாடும்போது பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்து உன் வல்லன்மையை நிரூபித்து காட்டக்கூடியவன் நீ இதோ உன்னை தேடி வருகிற பாணபத்தில திரும்ப அனுப்பு ஏனென்றால் என்னிடத்தில் அவன் அன்புடையவன் என்று சொல்லி யாழிசை புலவனாகிய பாணபத்தர்னுக்கு ஒரு முடங்கலும் எழுதி அதற்கு கீழ் என்று கைச்சாத்துமிட்டு கையொப்பமிட்டு இறைவன் அனுப்பினான் அந்த திருமுக பாசுரமம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தருகிற பாசுரம் அதை கொண்டு சேர்த்தான் பாண்டவத்திறன் சேரமானிடத்தில் ஏழு தலைமுறைக்கு வேண்டிய செல்வம் கொடுத்தான் சேரமான் பாண்டவத்திரனுக்கு மதிமலி புரிசை மாடக்கூடல் பது எழு நிலவின் பால் நிற வரிச்சிறகு அன்னம்பையிலும் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மு படிமிசை பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழிதிகள் மா மதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்ப்பையில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காணிய கருதி போந்தனன் அவனை மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று ஈசன் எழுதினான் ஆக இந்த கடாட்சியத்தைப் பெற்று நாம் அனுபவிப்பதற்கு நாம் நம்மை தகுதியானவர்களாக முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நம் வீடுகளை தகுதியான சூழ்நிலைக்கு மாற்றி அமைக்க வேண்டும் நம் பழக்க வழக்கங்களையும் நம் சுற்றுச்சார்புகளையும் உண்மை உடையதாகவும் ஒழுக்கமுடையதாகவும் அன்புடையதாகவும் மாற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பெரியவர்களின் நல்லெண்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் நாம் பின்புலமாக நம்முடைய சக்தியாக நாம் பெற வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவியை மனங்கனிந்து தோத்தரிக்க வேண்டும் திருவிழக்கின் சுடர் ஜோதியாய் இருந்து அம்மையப்பன் என்றால் அதற்கு கடாட்சத்தை பெறுவதற்கான பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் மாவிலை தோரணத்தினால் மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் அவளுக்குரிய மந்திரங்களை மனங்கனிய சொல்லி அவளை மகிழ்விக்க வேண்டும் மலர்ந்த முகத்தோடும் அழகு திருமாலின் மார்பகத்தில் எழுந்தொழுந்து அருள் பாலிக்கின்ற செந்திருவான திருமகள் நம்முடைய வீடுகளில் வந்து நம்மோடு இருந்து நிரந்தரமாக எழுந்தொளி அருள் பாலித்து தலைமுறைக்கும் தேவையான ஐஸ்வர்யத்தை நமக்கு வழங்கி நம்முடைய உறவுகளையெல்லாம் பலப்படுத்தி நமக்கு நல்ல புகழை தந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்கி தீர்காய் சூடையவர்களாகவும் மன மகிழ்ச்சியும் பரிபூர்ண ஆனந்தமும் உடையவர்களாகவும் நாம் வாழ்வதற்கு மகாலட்சுமி தேவி வழிவகை செய்ய வேண்டும் என்றால் அவள் கடாட்சத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாறினால் அவளது கடாட்சமும் கருணையும் முதலில் நம் உள்ளத்தை நிரப்பும் நம் முகத்திற்கு ஒரு வசீகரத்தை தரும் நம்முடைய கைகால்களுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஆற்றலை கொடுக்கும் நம்மை சுற்றி நல்லெண்ணத்தை வளர்க்கும் நம் பொருளாதார சுபூட்சத்தை பெருக்கும் உறவால் நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் சகல செல்வங்களையும் நமக்கு தருகிற இமய கிரிராஜ தனையாக இருக்கிற பார்வதி தேவியின் சக்தியும் கருணையும் நமக்கு கிடைக்கும் வித்யா சுரூபிணியாக இருக்கிற கலைமகள் நமக்கு தருகிற ஞானமும் நமக்கு கிடைக்கும் இந்த சக்தியையும் அறிவையும் நாம் துயிப்பதற்கு ஆதாரமாக இருக்கிற பொருளாதார சுவிட்சத்தை லட்சுமி தேவியின் திருக்கரங்களிலே இருந்து தொடர்ந்து பெறக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் அவளது மகிமையை நாம் அனுபவிக்கலாம் அவளது மகிமையை வார்த்தைகளால் எழுதி முடிக்கக்கூடியதல்ல அவளது மகிமை சொற்களால் சொல்லி முடிக்கக்கூடியது அல்ல ஆழ் சமுதிரத்தை விடவும் அவளது கருணையும் அருளும் ஆழமானது அகண்ட லோகத்தை விடவும் அது பறந்தது விரிந்து பறந்த அவளது பெருங்கருணை நம் உள்ளத்தையும் நம் இல்லத்தையும் நிறைக்க நாம் அஷ்ட ஐஸ்வரியத்தோடும் தீர்காயுசோடும் வாழ மகாலட்சுமி தேவி நமக்கு கருணை பாலித்து ஆதரிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அவளது திருவடி மலர்களை தொழுவோம் அந்த செந்துருவின் சரணார விந்தங்களில் நாம் நம்மை சமர்ப்பணம் செய்து கொண்டோம் என்றால் அவள் பொழிகிற அருளில் நாம் நீந்தித் திழைக்கலாம்